அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனத்திலே குற்றங்களாகிய குறைபாடுகளாகிய தோஷங்களாகிய அழுக்குகளை உடையவர்களாய் வேஷத்தினால் மாண்புமிக்க பெரியோர்களுடைய வேஷத்தை கொண்டு தங்கள் தீய ஒழுக்கம் வெளிப்படாமைக்காக மறைந்து ஒழுகும் மனிதர்கள் இவ்வுலகில் பலர் இருக்கின்றார்கள் நீத்தார் பெருமையில் அந்தனர் என்போர் அறவோர் என்று சொன்னார் ஆகையினால அதாவது அந்தனர் என்போர் அப்படின்னு சொன்ன வேதாந்தத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் துறவிகள் அப்படின்னு அர்த்தம் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவூயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அந்தனர் என்போர் அறவோர் அப்படின்னு சொல்றது உண்டு ஆக அந்தனர்னா அந்தத்தை அணவுகின்ற துறவிகள் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகுவார்கள்னு அங்கே சொன்னார் நீத்தார் பெருமையில் அறன் வலியுறுத்தலில் மனத்துக்கண் மாசில்லாத தன்மைதான் அறம் என்று சொன்னார் அதையே நீத்தார் பெருமையில் சொல்லும் பொழுது அந்தனர் என்போர் அறவோர்னு சொன்னார் ஆகவே மனசில் மாசில்லாத தன்மைதான் அறம் மனத்தது மாசாக அப்படின்னு சொன்னால் மனசில் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இதுதான் மாசுகள்னு அரண் வலியுறுத்தலில் படிச்சிருக்கோம் இல்லறத்துக்கே இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற அர்த்தம் இருக்குது அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இதெல்லாம் இல்லறத்துலேயே இருக்கக்கூடாது துறவு வாழ்க்கையில் கண்டிப்பா அதனுடைய வாசனை கூட இருக்கக்கூடாது ஆனால் செத்து போயிட்டாங்கிற மனசில் மாசாக இறந்து விட்டான் அதாவது வாழ்க்கையினுடைய பயனை அடையாமல் மனசை கெடுத்து வச்சுருக்கான்னு அர்த்தம் வாழ்க்கையினுடைய பயனே மனசில் மாசு இல்லாமல் இருக்கிறது தான் துறவு வாழ்க்கைக்குரிய நீராடுறது அதெல்லாம் ஒழுங்காக வெளியில் கடைப்பிடிக்கிறான் பார்க்கறதுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாம் ஏதோ ஒழுங்காக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுகிறான் ஆனால் மறைந்து ஒழுகுகிறார்கள் அவர்கள் யாருக்கும் தெரியாமல் தவறான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதாவது மனசை ஜெயிக்காமல் குரத்தில் மாத்திரம் அற வாழ்க்கை கடைப்பிடிக்கிற மாதிரி நடந்து கொண்டு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த தவறான எண்ணங்களை செயல்படுத்துறது விடுபடாமல் மறைந்து தவறான ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய துறவிகள் இந்த இடத்துல மாந்தார்னு சொன்னால் துறவு வாழ்க்கை மேற்கொண்டிருக்கிற பலர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார் துறவிகளுக்கெல்லாம் உலகத்தில் பெரிய மதிப்பு இருக்குது அதை எல்லாரும் தெரிந்து கொள்கிறார்கள் ஆகையினால் அந்த சிறப்பு மரியாதை அந்த சுகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறார்கள் ஆனால் அதுக்குள்ளே தகுதி அடையாமல் அந்த தகுதியுடைய மாதிரி வேஷத்தை போட்டு உலகத்தை ஏமாற்ற பார்க்கிறார்கள் இத்தகைய இளைஞர்களுடைய கூட்டம் உலகத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கிறார் வள்ளுவெருமான் மனசில் தூய்மையாக மன மாசுகள் இல்லாமல் வாழக்கூடிய துறவிகள் மிகச்சிலருங்கிறதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பலர் இப்படி இருக்காங்கன்னு சொன்னால் அதுக்காக எல்லாரும் அப்படின்னு அர்த்தமும் இல்லை மனத்தில் மாசு வாழ்க்கையை உயிரோட்டத்தோடு வாழ்கின்ற அதே சமயம் மறைந்து ஒழுகாமல் முறையாக நீராடி புறத்திலையும் நீராடி ஒழுங்காக வாழ்கிறார்கள் மூன்று நேரம் நீராடுகிறார்கள் இறை வழிபாடு செய்கிறார்கள் அப்பேற்பட்டவர்கள் சிலர் தான் மனசில் மாசு இல்லாமல் உயிரோட்டத்தோடு வாழ்கின்ற அற வாழ்க்கை கடைப்பிடிக்கின்ற சிலர் இருக்கிறார்கள் சிலர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற குறிப்பும் இதில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பட்டினத்தார் பாடினார் அறந்தான் இயற்றும் அவனிலும் கோடி அதிகம் இல்லம் துறந்தான் அவனில் சத கோடி உள்ள துறவுடையோன் அப்படின்னு உபதேசம் பண்ணினார் அதாவது இல்லற வாழ்க்கையிலிருந்து விருந்தினருக்கெல்லாம் உபச்சாரம் செய்யக்கூடியவன காட்டிலும் இல்லத்தை துறந்தவன் சிறந்தவன் தான் ஆனால் அவனை காட்டிலும் நூறு கோடி சிறந்தவன் யாருன்னா உள்ளத்துறவுடையவன் மனசில் யான் எனும் செருக்கு இல்லாதவன் அதுதான் சிறந்தது அப்படின்னு பட்டினத்தாருடைய உபதேசத்திலேருந்து நாம் புரிஞ்சுக்கிறோம் இந்த மூன்று குரட்பாக்களாலேயும் அதாவது ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று குரட்பாக்கள் மூலம் கூடா ஒழுக்கம் உடையவர்களுடைய குறைபாடு தோஷம் அதை பற்றி சொல்லியிருக்கிறார் அவர்களை தெரிந்து நாம் என்ன பண்ணணும் அவர்களிடத்துல போகக்கூடாது அவர்களை ஒதுக்கி விட வேண்டும் அப்படிங்கிறதும் இதன் மூலம் நமக்கு உபதேசிக்கப்பட்டுருக்கிறது மாசுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பரிமையாளர்கள் சொல்கிறார் காம வெகுளி மயக்கங்கள் மாசுங்கிறது ஆசை வஞ்சம் முதலிய குற்றங்களை மாண்டார் அப்படின்னு சொன்னது மாட்சிமையுடைய தபஸ்விகளை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது மாண்பு என்னும் பண்படியாக இது பிறந்து வந்திருக்கிறது சித்த சுத்தி தோய்ந்து உத்தம நிலையில் ஒளி மிகுந்து வருகின்றவர்கள் நீண்ட மா தவர் மாண்டார் எனப்பட்டார் மாண்டார்ங்கிறதுக்கு மா தவர் அர்த்தம் கொள்ளுகிறார்கள் நீரில் பலகால் மூழ்கி ரொம்ப நேரம் தண்ணீருக்குள்ள மூழ்கி இருக்கிறது யோகசக்தினால நெறி நியமங்களோடு தபஸ்விகள் படைப்பிடித்து வருவார்கள் அந்த அறங்களை எல்லாம் வெளியில் இந்த மாதிரி ஸ்நானம் செய்யறது ஜபம் பண்ணுறதெல்லாம் பண்ணினா கூட உள்ளுக்குள்ள அழுக்கு இருக்குமே ஆனால் அது இழிவைத்தான் அடைவார்கள் பலரால் அவர்கள் இழிவாக பேசப்படுவார்கள் ஆக மனசில் மாசு இல்லாமல் தூய்மை அதிகமாகிற அளவுக்குத்தான் மனுஷன் மாண்புடையவனாக போற்றப்படுகிறான் மேற்கோள் கொஞ்சம் பார்க்கலாம் காஷிகண்டம் அப்படிங்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கு முதுக்குறை விலாதவர் மொழியும் தெய்வநல் நதிப்புணல் ஆடினும் நவையின் நீங்கலர் மதுக்குடம் பன்முறை வரம்பில் மானதி புதுப்புணல் ஆடினும் புனிதம் எய்துமோ கள்ளுக்குடத்தை கங்கா நதியில் கழுவினாலும் அது புண்ணியத்தை அடையாது அதுபோல மனசில் அழுக்குடையவர்கள் வெளி ஆச்சாரமாக மினிக்கு கொண்டிருந்தாலும் கூட வழியத்தான் அடைவார்கள் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள் பதவரை பார்க்கலாம் மாசு காமம் முதலிய அழுக்குகளை மனத்ததாக மனதில் உடையவராக இருந்து கொண்டு புறத்தில் மாண்டார் பிறர் மதிக்கும் வண்ணம் அல்லது மனசில் மாசு இருக்கிறதுனால இறந்தவருக்கு நிகரான அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அதை முதல்ல மேலே நீராடி புற நீக்கும் நீராடலை அடிக்கடி செய்து மறைந்து பிறர் தவத்திற்கு பொருந்தாத செயல்களை எல்லாம் செய்து ஒழுகும் வாழுகின்ற மாந்தர் மனிதர்கள் பலர் உலகத்தில் இருக்கிறார்கள் மாந்தர் மனிதர்கள் பலர் உலகத்தில் பலர் இருக்கிறார்கள் காமம் முதலிய அழுக்குகளை மனத்தில் உடையவராக புறத்தில் பிறர் மதிக்கும் வண்ணம் புற அழுக்குகளை நீக்கும் நீராடலை அடிக்கடி செய்து பிறர் அறியாதபடி தவத்திற்கு பொருந்தாத செயல்களை செய்து வாழக்கூடிய மனிதர்களும் உலகத்தில் பலர் இருக்கின்றார்கள் எனவே அவர்களை தவிர்க்க வேண்டும் ஆராய்ச்சி செய்து அவர்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பது உள்ளார்ந்த பொருள் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்